அதிபதியாகியை கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ரட்சிப்பின் அடையாளங்கள் வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் மூன்றாம் அத்தியாயம் முதல் பதினாறு வசனங்கள் யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான் அவன் ராஜேசிடத்தில் வந்து ரபி நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம் ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான் இயேசு அவனுக்கு மறுமொழியாக ஒருவன் மறுபடியும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அதற்கு நிக்கோதேமு ஒரு மனுஷன் முதிர் வயதாக இருக்கையில் எப்படி பிறப்பான் அவன் தன் தாயின் கற்பத்தில் இரண்டாந்திரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான் இயேசு அதற்கு மறுமொழியாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராழியத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவியினால் பிறப்புவது ஆவியாயிருக்கும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்கிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறதில்லை பூமி காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுமகனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுமகனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் இதே மனநவசனும் இரண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிதாய் படைக்கப்பட்டவனாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின இஃப் எனி ஒன் இஸ் இன் கிரைஸ்ட் ஹாவ் பாஸ்ட் வேல் திங்ஸ் ரட்சிப்பின் அனுபவத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடியுமா முடியும் நிச்சயமாக ஐந்து முக்கியமான அடையாளங்களை இன்று நாம் தியானிப்போம் முதலாவது மீட்கப்பட்டவன் தூய ஆவியானவர் மூலமாக தன்னுடைய இருதயத்தில் உண்மையான சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் பெறுகிறான் கடவுளுடன் சமாதானமானவன் கடவுளுடைய சமாதானத்தை பெறுகிறான் அது உலகம் தர ஒரு சமாதானம் பாவத்தின் பாரம் நீங்கியது குற்ற உணர்வு அகன்றது அவன் இருதயம் நன்றியால் நிரம்புகிறது நன்றி நன்றி என்று பரவசத்துடன் அவன் கடவுளை புகழ்கிறான் மனமாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணொலகில் தூதரிடையே மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகுமானால் பூலோகில் அவனை சுற்றியுள்ள தூதர்கள் சும்மா இருந்து விடுவார்களா என்ன இரண்டாவது ரட்சிக்கப்பட்டவன் பாவத்தை வெறுக்க துவங்குகிறான் விருப்பமாய் முன்பு அவன் செய்து வந்த பாவச் செயல்கள் இப்போது அவனுக்கு வெறுப்பாய் தோன்றுகின்றன பேரின்பம் பெற்றுவிட்டதால் சிற்றின்பத்தில் நாட்டமில்லை இப்படி சொல்வதால் அவன் பாவம் எதுவுமே செய்ய மாட்டான் என்று பொருள் அவன் ஒரு பன்றி சாக்கடை என்றால் அவ்வளவு பிரியம் ஆனால் இப்போது அவன் ஆட்டுக்குட்டி யாராவது ஆட்டுக்குட்டியை பிடித்து சகதிகள் தள்ளிவிட்டாலும் அது உடனே கதறிக்கொண்டு வெளியே வந்துவிடும் கழிவி விடுவான் வேறுபாடு புரிகிறதா மூன்றாவது ரட்சிக்கப்பட்டவனுக்கு திருமறையின் மீதும் ஜபத்தின் மீதும் கடவுளின் பிள்ளைகளது நட்புறவின் மீதும் அலாதி பிரியம் உண்டாகும் ஏதோ கடமைக்காய் ஒரு சில வசனங்களை தினமும் வாசிக்கும் தியான பழக்கம் போய் வேதத்தை மணிக்கணக்காய் உட்கார்ந்து தியானிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் ஜபம் என்றால் இப்பொழுது அவனுக்கு மூச்சு போல் ஆகிவிடுகிறது கடவுள் தனக்கு அப்பாவாகிவிட்டதால் அவருடன் பேச அவ்வளவு விருப்பம் மீட்பின் போது கடவுளின் அன்பை நாம் உணர்ந்து அறிய தோங்குவதால் அந்த அன்பின் நீளம் உயரம் அகலம் ஆழம் இவற்றை அறிய பசுத்தவான்களின் நட்புறவை அவன் நாடிக்கொண்டே இருப்பான் நான்காவது ரட்சிக்கப்பட்டவன் பிறர் மீது அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்வான் தவறிழைத்தவர்களோடு காரியங்களை சரி செய்வான் யார் தவறு என்று அவன் யோசித்து பார்க்காமல் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்தது நான் ஆகவே நான் போய் உப்புரவாவேன் என்று சொல்லி யார் யாருக்கு விரோதமாக பேசியிருக்கிறானோ யார் யாருக்கு விரோதமாக காரியங்களை செய்திருக்கிறானோ அவர்களோடெல்லாம் போய் மன்னிப்புக் கோரி தன்னை தாழ்த்தி காரியங்களை அவன் சரி செய்வான் எதிரிகளையும் துன்புறுத்துவோரையும் நேசிப்பதே பரந்த இருதயமுடிய வெண் பிதாவுக்கு நாம் பிள்ளைகள் என்பதற்கு நிரூபணமாகும் ஐந்தாவது மீட்கப்பட்டவன் தான் பெற்ற மீட்பின் மகிழ்ச்சியை பிறருடன் பகிர்ந்து கொள்ள துடிப்பான் யான் பெற்ற இன்பம் பெருகே இவ்வையகம் என்பதே அவனது கோட்பாடாகிவிடும் சமாரிய பெண்ணை குறித்து நாம் எல்லாரும் அறிவோம் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவள் கவலைப்படவே இல்லை ஓடினாள் தன்னுடைய கிராமத்தாரை கைதட்டி கூப்பிட்டால் அனைவரையும் இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாள் ரட்சிப்பின் அடையாளங்களை கீர்த்தனை அறுபத்தி ஒன்பதில் தஞ்சையைச் சேர்ந்த சத்யநாதன் பிள்ளை என்கிற பக்தன் அழகாக பாடி வைத்திருக்கிறார் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கீஸ்தூயன் பாவத்தை எல்லாம் விட்டாரே தேவப்பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை பற்றி பாடும்பொழுது கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம் நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம் ஆண்டவரை பற்றி சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்கு அச்சையின் பச்சமாயிரட்சி பையங்களுக்கு அருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றியே சாட்சி பகர வேண்டியதே அவனுடைய நோக்கமெல்லாம் எதிர்காலத்தில் வரப்போகிற அந்த மேல் பற்றியே இருக்குமாம் வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய மண்ணூலேகில் வந்து விண்ணூலேகில் சென்ற மன்னனை போம் ஒருவன் கிறிஸ்துவுக்கள் இருந்தால் புதிதாய் படைக்கப்பட்டவனாயிருக்கிறான் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எங்கள் மகாபரிய தேவனை உங்களுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை பெற்றிருக்கிற நாங்கள் அதை எங்களுக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொள்ளாமல் கர்த்தாவே பட்டி தொட்டி எங்கும் நாங்கள் பறைசாற்ற நீர் எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெவம் கேளும் எங்கள் ஜீவனு உள்ள பிதாவே ஆமே